அல்லாகவின் தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்று முஸ்லிம் உடைய ஆடுதான் குழப்பங்களில் இருந்து தீனை காப்பாற்றிக் அந்த ஆட்டை கூட்டிக் கொண்டு அவன் மலையின் உச்சியிலும் மழை இடங்களிலும் சென்று வாழ்வான் இதை அபு சயதுலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்